ஏழு அபு கெலாஃபா கூறியதாவது எங்களுடைய பள்ளிவாசலுக்கு மாலிக்வின் ஹுயர சிறதியாகும் அவர்கள் வந்து இப்போது நான் தொழ விரும்பாவிட்டாலும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எவ்வாறு தொழ கண்டேனோ அவ்வாறு உங்களுக்கு நான் தொழுகை நடத்துகிறேன் என்று கூறினார்கள் நான் அபு கெலாஃபாவிடம் நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் எவ்வாறு தொழுதார்கள் என்று கேட்டேன் அதற்கு அம்ருபின் சலமாயின்ற இந்த முதியவர் தொழுதது போன்று தொழுதார்கள் என கூறினார்கள் அந்த மனிதர் வயதானவராக இருந்தார் முதல் ரக்காத்திலிருந்து இரண்டாவது அரக்காத்திற்கு சுஜூதிலிருந்து எழும்போது இருப்பில் அமர்ந்து பின்னர் நிலைக்கு வருவார் என்று ஐயூப் அறிவிக்கிறார்